வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறாவது செய்தி சேவை மே எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் திருமங்கலம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் தமிழக செய்திகள் ஜே நுழைவுத் தேர்வில் ஏழை தொழிலாளியின் மகன் வெற்றி பெற்று பல்லடம் அருகே கணபதிபாளையம் அரசு பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் கோடையில் மரக்கன்றுகளின் நீர் தேவையை பூர்த்தி செய்ய சிறப்பு உபகரணங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன பிளாஸ்டிக் பாட்டிலில் நிரப்பப்படும் நீர் துளியாக வேறு நேரடியாக செல்வதால் வெயிலை மீறி கன்றுகள் தளர்த்து வருகின்றன பிரதமர் மோடிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் ஒருதலை செயல்படுவதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் தண்ணீர் பிரச்சினையை போக்க அரசு முன் ஏற்பாடுகளை செய்யவில்லை என மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பல இடங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி கோவிலுக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் உள்ளதால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் மோடியை எதிர்த்து ஏன் என தமிழிசை காட்டமாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் அரசியலில் இருந்து காயத்ரி ரகுராம் விலகியதற்கு பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜர் தான் காரணம் என பேச்சுக்கள் சந்திரசேகர ராவை ஸ்டாலின் சந்திக்காதது வரவேற்புக்குரியது என விடுதலை சிறுத்தை தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடியுள்ளார் எஸ் பி பி பாலசுப்ரமணியம் இருவருக்கும் இடையே கடந்த சில வருடங்களாக நிலவிய மனஒருத்தம் தீர்ந்துள்ளதாக அறியப்படுகிறது இந்திய செய்திகள் பனி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிசா மாநிலத்திற்கு தனது ஓராண்டு நிதியை அம்மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் அப்படியே வழங்குகிறார் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசி வரும் நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி மகாபாரதத்தில் வரும் துரியோதனுக்கு இதே அகங்காரம் இருந்தது என்று மோடியை சாடியுள்ளார் வாக்குப்பதிவு ஒப்புகை சீட்டு தங்களது மனு உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் அனைத்தையும் மக்களையும் அணுக எதிர்கட்சிகள் முடிவெடுத்துள்ளன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது பொய்யான குற்றச்சாட்டு கூறிய பெண் மீது நடவடிக்கை எடுக்க வக்கீல் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கர்நாடக தடுப்பணை கட்ட தடை கோரிய வழக்கில் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பனி பாதிக்கப்பட்ட ஒடிசா மாநிலத்துக்கு மத்திய அரசு மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் நிவாரண நிதியை அளித்து வருகின்றன இந்நிலையில் பனி பாதிக்கப்பட்ட ஒடிசா மாநிலத்திற்கு ரூபாய் இருபத்தைந்து கோடி நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அதானி குழுமம் அறிவித்துள்ளது பிரெஞ்சு தொழில்நுட்ப உதவியுடன் இந்தியா வேலா என்ற நீர்மூழ்கி கப்பலை தயாரித்து வருகிறது தேசிய அளவில் பாஜக மற்றும் காங்கிரஸ் அல்லாத கூட்டணியை ஏற்படுத்தும் முயற்சியில் சந்திரசேரரா ஈடுபட்டுள்ளார் உலகச் செய்திகள் ஐ நா கவுன்சிலை விரிவுபடுத்தி அதில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளை நிரந்தர உறுப்பினராக்க வேண்டும் என பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது பாங்காக்கின் அரச மாளிகைக்கு அருகே வெள்ளைச்சாயம் பூசப்பட்ட பத்து யானைகள் அணிவகுத்து நின்று புதிதாக முடிசூடியுள்ள தாய்லாந்து மன்னருக்கு மரியாதை செலுத்தினர் ஊழல் வழக்கில் வழங்கப்பட்டிருந்த பிணைக்காலம் முடிந்ததை பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் மீண்டும் சிறைக்கு திரும்பினார் மலேசியாவின் பினாங்கு மாநிலத்தில் திங்கட்கிழமை முதல் மழை இடைவிடாமல் பெய்ததை அடுத்து அங்கு ஆரஞ்சு எச்சரிக்கை நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பாதுகாப்பு இருப்பதாகவும் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாகவும் இலங்கை காவல்துறை மற்றும் ராணுவ தலைமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மியான்மரில் அடைக்கப்பட்டிருந்த இரண்டு செய்தியாளர்கள் செவ்வாய்க்கிழமை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் வணிகச் செய்திகள் அச்சய ஒட்டி நாடு முழுவதும் உள்ள தங்கநாய கடைகள் மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்தன தமிழகம் முழுவதும் இன்று மட்டும் இரண்டாயிரம் கிலோ தங்கம் விற்பனையானதாக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் மகளிர் டி டுவெண்டி சேலஞ்ச் கிரிக்கெட் தொடரில் முதல் போட்டியில் இரண்டு ரன் வித்தியாசத்தில் சூப்பர் நோவாவை டிரெய்லர்ஸ் பிலசர்ஸ் வீழ்த்தியுள்ளது நடப்பு ஐ தொடரில் முதல் குவாலிஃபை போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வியூகம் வகுத்துள்ளது பனிரெண்டாவது சீசன் ஐ பி கிரிக்கெட் தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது லீக் ஆட்டங்களை முடிவில் புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெற்றன இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்திச் சேவை நிறைவடைந்த நன்றி வணக்கம்